ஒன்பது அவர்களில் இருக்கிறார்கள் கூறுவதை கேட்ட ஒருவர் என்று கூறினால் மறுமை நாளில் பரிந்துரை அவருக்கு கடமையாகிவிட்டது என்று நபி சல்லு அலிசல்ல முழுமையான இந்த அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் உரிய இறைவா முஹமது அவர்களுக்கு வசீலா தகுதியையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ வாக்குறுதி அளித்த மக்காமன் மஹமூத் எனும் புகழக்கூடிய இடத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக புகாரி ஆறு ஒன்று நானும்